சத்குரு சுவாமி கீட்டை குரு கிருப்பியால் கர்க்க गोपिका, जीवन, ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ருக்மிணி கல்யாணம் நடக்கிறது முதல் அது ஐம்பத்தி ரெண்டு நம்ம ஸ்மரணத்தை பத்தி பார்த்தோம் ஐம்பத்தி மூணு ஹரணம் சொல்றார் ஐம்பத்தி நாலுல வரணம் முறையா கண்ணன் இந்த மூணும் முடிகிற வரைக்கும் எதா சக்தி எதாம் பற்றி விடாமல் சொல்லின்னு இருக்கும் அவசியம் கேட்கணும் எல்லோரும் இப்போது காரணியான் நொம்பில் உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் எப்படி நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணுவார்களோ அப்படி எனக்கு கடைசியாக காமிச்சார் இதில் லலிதா சரஸ்நாமத்தில் சுபாசின் யே மகா சுபாசின் அர்ச்சனை பிரீதா நவராத்திரி பூஜையிலலாம் இது சுமங்கலிகளையும் அந்த கன்னிகா பெண்களையும் பூஜை பண்ணுறதுண்டு அப்படி பிராமண ஸ்திரீகளை அந்த ருக்மிணி தாயார் ஆணுவள் அந்த கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய மணப்பெண் வந்தி பார்வதியை வந்து ஆராதனை பண்ணப்புறம் அவர்களையும் ஆராதனை பண்ணார் இப்படி நீங்கள் அந்த உப்பு அடை வெள்ளை அடையெல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி உப்பு அப்பம் வெத்தலை பாக்கு மாங்கல்ய செரடு பழ பு பழங்கள் பலவிதமான சோபாகிய திரவியங்கள் கரும்புகளால் இப்படியெல்லாம் பண்ணும் இதெல்லாம் வந்து அந்த கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய சம்பிரதாய விஷயங்கள் அந்த ஸ்திரீகளும் நவராத்திரியில் இருக்கிறப்பறம் அந்த சுமங்கலி ஸ்ரீகளும் பிராமணத்திரீகள் ருக்மிணிக்கு அவர்கள் வந்து பிரசாதமாக கொடுத்தார்கள் அதை வந்து சந்தோஷமாக சுவீகரித்தாள் அதுதான் நாளை நேற்றுக்கு பார்த்தோம் அப்படிப்படியான கன்னிகையான ருக்மிணியும் அம்பிகைக்கும் பிராமணத்திரிகளுக்கும் நமஸ்காரம் பண்ணார் நிர்மால்யம் பிரசாதத்தை கொடுத்து ஸ்வீகரித்தாள் அதுக்கப்புறம் மௌனவிரத்த விட்டு இது வரைக்கும் மௌனவிரத்தமாக இருந்திருக்காள் மௌனவிரத்தை ரத்தம் அப்படியே ரத்தம் ஜொலிக்கிறது அப்படி ரத் இது பதிக்கப்பட்ட மோதிரம் அப்படி இருக்கக்கூடிய கைகளை வச்சுட்டு அந்த ஒரு பிரத்யா ஒரு வேலைக்காரி கூட அதாவது கூட இருக்கக்கூடிய தோழிகள் வேலைக்கார்கள் அவர்களை பிடிச்சுட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு இதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்காக கூட இருக்கிறார் அப்படி வச்சுண்டு அம்பாள் சன்னித்துலேருந்தே அந்த தேவ ஆலயத்துலேருந்து வெளியில் வந்தாள் வெளியில் வந்தால் நம்ம விவம பார்ப்போம் அப்படி எல்லா விதமான சம்பிரதாயங்கள் குல வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் விதிமுறைகள் எல்லாம் தெரிஞ்ச அந்த வயசான அந்த பிராமண ஸ்திரீகள்லாம் சுமங்கலிகள்லாம் நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகத்துலேருந்து பார்ப்போம் அப்படி பரமேஸ்வரனோடு இருக்கக்கூடிய அம்பிகை பவானிங்கிறத அந்த இடத்துல அந்த முக்கியமாக ஏற்கனவே நான் சொன்னேன் மாதிரி இந்த பவானி தேவியை பூஜை பண்ணுவார்கள் ஆராதனை பண்ணுவார்கள் நல்ல கணவன் கிடைப்பதற்காக இதிலே பார்த்துக்கோங்க நம்ம பாகத்தில் தானே இருக்கோம் மூணாவது ஸ்கந்தத்தில் அந்த தேவகூதி கர்தம சம்பாதத்துக்கு முன்னால் கரதம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தல பவானி பவம் பிரபுன்னு அப்படி கைங்கறி மண்ணால் தேவகூதி கர்தம பிரஜாபதிக்குன்னு காமிப்பா அப்படி இந்த பவானிங்கிற வார்த்தை ஒரு சத்தியான விஷயம் அந்த பவானினுடைய இதுதான் அந்த பட் படத்தை வச்சுருந்தா பூஜை எல்லாம் பண்ணி பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சாலும் நல்லா இந்த படத்தை எல்லாேருக்கும் கொடுத்துருக்கோம் அதை வந்து ஃப்ரேம் பண்ணி எல்லாத்தையும் வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க இப்போ தானே வந்து அந்த புது விதமாக லேமினேட் பண்ணி அப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்னா கிளாஸ் ஃப்ரேம் போட்டுருக்கு நல்லா நடக்கும் எல்லா ஸ்திரீகளும் நல்ல கணவன் வாய்ப்பதற்காக பூஜையெல்லாம் பண்ணுவார்கள் அப்படி சொன்ன இப்படி அந்த சிவபெருமானோடு இருக்கக்கூடிய அம்பிகையை அப்போ இப்போ இது பிரக விதி பிரகாரமும் சம்பிரதாய பிரகாரம் நமஸ்காரம் பண்ண வைத்தார்கள் அந்த வயசான பிராமண சுமகலிகள்லாம் நம்பிக்கையே இந்த உன்னுடைய புத்தர்களான மகாகணபதி ஞான ஸ்கந்தன் இவர்களோடக்கூடிய மங்கள சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி தேவியை மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் ஒன்று நமஸ்காரம் பண்ணுகிறேன் பிரார்த்தனை பண்ணுறேன் மீண்டும் மீண்டும் நான் வணங்குகிறேன் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிப்பட்ட பகவான கிருஷ்ணன் எனக்கு பத்தியா வர வேண்டும் நீ தான் சா ஆமாம் ஏன்னா மாயை கையில தான் சமஸ்தகத்தும் இருக்கு உண்மையால பார்க்க போனா ரொம்ப எல்லாத்தையும் ஆழ்ந்து பார்த்தா அந்த சிவம் சிவமா இருக்கும் ஆக்டிவிட்டி இல்லை சிவத்திட்டேருந்தே அந்த தன்னுடைய அந்த சக்தியை வாய்ந்து சக்தி தான் ஆட்டி வைக்கிறது படியன் சொல்றதும் இது ரெக்கார்ட் ஆறுதும் இல்லை ஆப்பு கிராஷ் ஆகிறதும் இல்லை ஒழுங்காக நல்லபடியாக இருக்கிறதும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு அனுப்புறதும் நீங்க கேட்குறதும் எல்லாம் அந்த சக்தியினுடைய ஒரு பிரபாவம் இதுல சந்தேகம் கிடையாது அப்போ எனக்கு இப்போ பத்தியாவரணம் இப்போ பாருங்க ஒரே நாள் கூட இல்லை அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணி அனுமதி கொடுப்பாயின்னு சொன்ன உடனே அம்பாள் அனுகிரகம் பண்ணுறாள் ஒரு புஷ்பம் வருது அப்படி தே தேவிய மகா பார்வதி தேவியை வந்து அவளுக்கு ஸ்தானங்கள்லாம் பண்ணி வச்சு அதை அபிஷேகம் பண்ணி வச்சு சந்தனம் கொடுத்து அக்ஷதை கொடுத்து தூப தீபங்கள்லாம் கொடுத்து புது வஸ்திரங்கள்லாம் கொடுத்து புஷ்ப மாலைகள்லாம் கொடுத்து சாத்தி நல்ல நகைகளை ஆபரணங்கள்லாம் கொடுத்து காணிக்க வஸ்துக்கள்லாம் கொடுத்து தீபவரிசைகள்லாம் தீபவரிசைகள் பலவிதமான தீபவரிசைகள்லாம் அதெல்லாம் அந்த ஆரத்தி பண்ணுறது உண்டு இதெல்லாம் ீகையும் தனித்தனியா அதே மாதிரி சுபாசி சுபாசி பிரீதாங்கிற மாதிரி உண்டு அதே மாதிரி உபசாரங்களால் அவர்களை தனித்தனியா உபச்சாரம் பண்ணி உப்பு அப்பம் தாம்பூலும் திருமாங்கல்ய சரடு அப்புறம் பழங்கள் கரும்பு அப்புறம் வஸ்திரங்கள் இப்படி உண்டு எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாம் உபச்சாரம் பண்ணாரு இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வரும் பங்குனி அந்த சங்கிரமணம் வரும் ரவி சங்கிரமணம் மீன ரவி சங்கிரமணம் அதுதான் பங்குனி ஒன்று காரடி நடக்கும் அதை பார்க்க போனால் அது வந்து சாவித்ரி தேவி பாவத்தில் ரொம்ப அழகாக விவரமாக காமிக்கிறார் அந்த சாவித்ரி யம சம்பாதத்தில் என்ன ஒரு ஒரு புத்திசாலியான அந்த சாவித்ரி பெண் வந்து சாவித்ரி ரூபமே எமனை கட்டி போட்டு கடைசியில் எமன் டேன்னு எல்லா விதமான வரங்களையும் வாங்கி அவரை வந்து நிறையா சொல்ல வச்சுருவாங்க அந்த தேவி பவத்தில் அந்த அந்த க இடத்தை தாண்டதே ரொம்ப கஷ்டம் எல்லோரும் அந்த க துருட பார்த்து பயப்படுறாங்களேன்னுங்கிற போது சிரிப்பாக ஒன்றுக்கு ஒருத்தரை சிரிப்பேன் நிஜமாகவே சிரிப்பேனா ஏன்னா கருட புராணம் பாராயணம் பண்ணிடுக்கேன் தேவி பாரணம் பண்ணிட்டு இருக்கேன் விடாமல் ஒரு வருஷமும் அந்த தேவி பாவத்தில் இந்த இருக்கக்கூடிய ஒரு பதிமூணு பதினாலு அத்தியாயம் அந்த யம சாம்பத்திரி சம்பாறை இருக்கு சம்பாரில் இருக்கேன் அதை தாண்டதுக்குள்ளே போரும் போற ஆகிடும் வந்து ரொம்ப இத்தனையும் ஒரு ரெகுலராக பாராயணம் பண்ணுவேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அது எப்படாது தாண்டோம் அப்படின்னு ஏன்னா நேரத்தில் த பாராயணம் முடிக்கணும் அப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாடெல்லாம் இருக்குது அது அப்படி ஒரு கஷ்டம் அதில் அப்படி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு பாகவதத்தில் ஒரே ஒரு அத்தியாயத்தில் தான் அந்த நரக வர்ணன் இருக்குது இதில் கருட புராணத்தில் ஒன்று அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக பயப்படுறப்பில் ஒன்றுமே கிடையாது ஆனால் தேவி பாகத்தில் பார்த்தா தெரியும் எப்படியோ நான் மாட்டியிருக்கேன்னு பயமாக இருக்கும் எப்படியோ மாட்டியிருப்பேன்னு பயமாக இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் அப்படியெல்லாம் இருக்குது ரைட் அப்போ அப்படிப்பட்ட அந்த பிராமண ஸ்திரீகள்லாம் சுமங்கலிகள்லாம் அவளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்தார்கள் அந்த கல்யாண இந்த ருப்பனையும் அவர்களையும் அந்த பார்வதி மாதாவையும் நமஸ்காரம் பண்ணி பிரசாதத்தை எட்டுக்கொண்டு அனுகிரகம் பண்ணார் இதெல்லாம் காண்பவர்கள் அந்த பவானியான பார்வதி தேவியும் ி தாயாருக்கு லட்சுமி தானே லட்சுமி அம்சம் தானே அனுகிரகம் பண்ணுவாள் கிருஷ்ணன் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் இது வரைக்கும் மௌன விரதத்துல இருந்தாள் அந்த மௌன விரதத்தை கலைச்சிட்டும் ரத்ன மோதனம் கல்லு பல்லெல்லாம் பலவிதமான கல்லாம் இல்லையா மணிக்க மாணிக்க கல்லுகள்லாம் அப்படிப்பட்ட ஆஹ் பலவிதமான அது பதிக்கப்பட்ட அழகான ரத்ன மோதனம் ஆஹ் அணிந்து கொண்டிருக்கூடிய அந்த கையால சேடி இப்போ கூட இருப்பார் அனுகிற இது பண்றதுக்காக அதாவது ப்ரொடெக்ஷனுக்கு கைங்கறி பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம் இருப்பார்கள் அப்படி செடிகளானுடைய கைகளை பிடிச்சுட்டு அம்பிகையினுடைய ஆலயத்துல இருந்து அம்பிகை பராசக்தியினுடைய ஆலயத்துல இருந்து வெளியில் வந்தால் ருக்மிணி தாயார் மேலே ஐம்பத்தி நம்ம அந்த அத்தியாயத்தை பார்ப்போம் ஐம்பத்தி ஒன்றுலேருந்தையும் தாம வீரமோ வீரமோ சுமியமா குண்டலமண்டித்தனம்பர் ரனா வஞ்சஸ்தன குலி தாமிவீரமோ சுமியமா குண்டலமண்டித்தனம்பா வஞ்சஸ்தனி உச்சிஷ்பம் பிம்பப்ப ோனாயனமலம் சாமி சிஞ்சூபரமோ விலோகியவீரா முமோ சக்தி திருத்திச்சையினமிஜமராமி சிஞ்சூபரமோகியவீரா முமோ சவின்திருத்த யாம் வீட்சே நிபதியா தருதார வீடாவலோக்கேசித்தன பேத்துஜராஜரவிமூடா யாச்சலம் சுவோ யா வீட்சத்தே நிபதியார வீடாவலோக்கேச உஜ்ஜித்தன பேத்துஷித்தோ கஜர்த அமூடா யாச்சலோ சைவம் சனயச்சலையோஷி தரா கவா பிரசமிமாண உசாரிய வாமக்கலாங்கை பிரியாத்தன் கிரிய ஐஷன் நூப்பன் ததே அச்சு சனை சலயோ பிராப் தடா பகவன பிரசமிஷமாண உசாரிய வாமரபாங்க ஐஷத்த நூப்பன் ததே அச்சு சச்சு தாராஜக தாம் ராஜகம் ரருருக் தாம் ராஜகம் ரம் ராஜகம் ராரணோம் சமீட்சிய சுலட்சம் ராஜநம் பரிபோஜவாம் ராஜனிய ரூருக்ஷதிம் ஜஹாரிருஷ்ணோஷம் சருப்ப சுணலம் ராஜநம் பரிபோஜவோராமோகமீனாதிவ்ரி தோயமோகமனாலமதிவாகர் தரி ம்சக்யம் பு பரே ஜராசந்தச நேகிரே அோோஸ்மாத்தோப்பக்தே மருகைரிவ தம் மாவம் யசக்ஷயம் பரே ஜராசவச நேக்கிரே அஹோதி ஆத்தன்வன கேச்சர மிருகேரிவம் மறுபடியும் பார்ப்போம் இன்னொரு ஆவத்தையும் அந்த மூலத்தை சேவிப்போம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் விட்ட இழுத்தமான ஐம்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல அந்த இது இந்த அத்தியாயம் முடிகிறது ஹரணமான அத்தியாயம் முடிகிறது தாம் தேவ வீரமோம் சுமியமா குண்டலமண்டிதானம் சாமா நிதம்பா அப்பிதரத்னமே கலாம் வஞ்சஸ்தனீம் குந்தள சங்கிதேட்சம் தாம் தேவமா வீரமோகி சுமியமா குண்டலமண்டிதான சமம்பர்னமே கலாம் வஞ்சஸ்தனே வஞ்சஸ்தனே குளி ருச்சிஸ்மிதாம்பரிகன பதல்த்தீம் கலம்சாம சிஞ்ச்களானோபி விலோக்கிய வீரா முக்தை ரிச்சர் சுச்சிஷமி சுச்சிஷ்பிம்பிஷிலதரீ कुंत सिंचर சோணாய மாநாச்சல கலம் சாமி சிஞ்சானூரோ விலோக்கிய வீராமூசையா வீக்கேனு பரிஹருதார சீடாவலோக்கே ச உஜித்திரா பேத்து க்ஷித்தோ ரக்திமூடா யாச்சல சுவையர் சுஷோ யாம் வீட்சருதார சீடாவலோக்கே ச உஜித ஜர்திழனோம் சனயோசாப் தகவதமாண உச்சாரியமரங்கை ஷே அச்சுத்த சைவம் சனயோசோ பிராப் தகவனா சமீட்சமாணா உச்சாரியமகை அலக்கான ஹியா ஐஷே அச்சு சா தாக்கூ ஜாரோ ரிவிஷம் சமீட்சா ரோப்பிய சுப்பணம் ராஜ் பரிபுஜ மாதவியமோ சனி சதிவாத்தரி தாம் ராஜகா ரூஷோ ரிஷத்தம் சமீதா ரோப்பிய சுப்பர்ணம் ராஜ் பரிபூஜ மாதவ தய யோராமரோமன்தமோமனமதிவாகுகரு தம் மானஸ்வம் பரேஜரா சந்தவச நேகிரே அஹோதிக ஆத்தன்மக்கோபேர் ஹிருத்தம் கேச்சரிணா மருகேரிவம் மானஸ்வீம் நியசயம் எசக்ஷய பரேஜராசானே அகோ திகஸஸ் அகோ திகஸ்மான் பனாம் ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இதோட ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் முடிகிறது அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் சுக பிரம்மரிஷிகள் பரீட்சை கூப்பிட்டு சொல்லின்றிருக்கார் இப்படி தேவா இந்த அம்பிக்கையுடைய ஆலயத்துலேருந்து மௌன விரத்தம் இருந்தால் அந்த மணப்பண்ணான மகாலட்சுமி சுரூபமான ருக்மிணி தாயார் அப்போது தன்னுடைய தேதி தேதி அவ வந்து இதற்கு வேலைக்காரு தாசி மாதிரி அவரால் கையில் பிடிச்சுட்டு அப்படி அம்பாள் சன்னையிலையும் வெளியில் வந்தார் அப்போது அங்கே வந்திருக்கக்கூடிய மிகவும் கீர்த்தி வாய்ந்த வீரர்கள்லாம் பகவானுடைய மாயை மாறி வீரர்களையும் மோகமடைய செய்கிறவள் அழகான இடுப்பு சரீரத்தை கொண்டவள் புண்டலங்களால் அலங்காரம் பட் பண்ணப்பட்ட தாமரை போன்ற காந்தியோடு இருக்கக்கூடிய முகத்தை கொண்டவள் சியாமாம் இதுக்கு தனியாக ஒரு இது கொடுத்துருக்காரு விளக்கம் கொடுத்துருக்கார்கள் யுவத்தியாக இருக்கக்கூடியவர் இடுப்பில் ரத்ன மேக்கலை அதாவது மாதிரி வெஞ்சஸ்தனம் வியமாக இருக்கக்கூடிய ஸ்தனங்களை கொண்டவள் சூரன குந்தலங்களால் பயந்தவள் போல கண்களை அப்படியே ஆடுறது அப்படி கண்களை கொண்டவள் சுத்தமான சுத்தமான கபடமில்லாத ஒரு புன்னகையோடு இருக்கக்கூடியவள் கோவை பழம் போல இது சிவந்து இருக்கக்கூடிய இந்த உதடுகள்லாம் சோபை அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த சோபையால் கல்யாண பெண்ணாச்சு சிவந்து இருக்கக்கூடிய முல்லை முட்டு மாதிரி இருக்கக்கூடிய பல் வரிசைகளோடு கரஹம்சகாமினி இந்த இது மாதிரி அன்னப்பறவை மாதிரி நடக்கக்கூடியவள் இது காலில் போட்டுடக்கூடிய கால் சலங்கைலாம் சப்திக்கிறது அப்படி சோபையோடு இருக்கக்கூடிய அந்த சலங்கையோடு இருக்கக்கூடிய காந்தியால் அந்த சுயமையாகவே அந்த காந்தி க மணப்பன் வேறு மகாலட்சுமி தேர் அப்படி இருக்கிற போதும் இருக்கக்கூடிய காந்தியால் இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய அந்த காலோட கால்களால் நடக்கிறாள் மெல்ல நடக்கிறாள் அப்போது அந்த ருக்மணியை பார்த்து அவளால் அப்படியே எல்லாம் மோகமடைந்து எல்லாம் மோகமடைந்தார்கள் எல்லாம் அப்படியே ஆசையால் பார்த்து மோகமடைந்தார்கள் அப்போ இங்கே யாத்திரைங்கிற வியாஜத்தால் யாத்திரைங்கிற ஒரு வியாஜத்தால் கிருஷ்ண பகவானுக்கு தன்னுடைய அழக அர்ப்பணம் செய்யக்கூடிய எந்த ருக்மணியை பார்த்து அவளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அந்த ஒரு நல்ல புன்னகையாலும் வெர்க்கத்தாலையும் கூடிய பார்வையாலும் கவரப்பட்ட மனசு கொண்டவர்களும் அப்படியே கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்ற அஸ்திர சத்திரங்கள்லாம் விட்டவர்களும் மோகமடைந்து யானைகள் மேலிருந்து தேர்கள் மேலிருந்து குதிரைகள் மேலும் இருக்கிறவர்கள்லாம் அந்த ராஜாக்கள்லாம் தரையில் உள்ள பொத்து பொத்துன்னு அவரவர்கள் அசைகின்ற தாமரை முட்டுகள் மாதிரி அப்படி ஒரு காண்பிக்கிற மாதிரி சரியா இருக்கிற மாதிரி காண்பிக்கிற மாதிரி கால்களை மெல்லா அசைச்சுண்டு சனகி தலையத்தையும் இந்த இடத்துல ரெண்டு விஷயம் ரெண்டு சனகிங் மெல்லா வர்றது வந்து ருக்மிணி தாயார் பலராமன் வந்து அந்த ருக்மிணியை கிருஷ்ணன் ஏற்றி கொண்டப்புறம் அவர் மெல்ல சைனையோடு அந்த இடத்துல வர்றார் இந்த ரெண்டு பேர் தான் சனி மற்றதெல்லாம் அவரெல்லாம் வேம கொண்டு அப்படி துல்லியமான கால்களை மெல்லா அசைச்சுண்டு இடது கைவர்களால் அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த முடி இருக்குது இல்லையா அது சுருட்டை சுருட்டையான முடி நெத்தியில் வந்து விடறது அதை அப்படியே அகற்றின்னு இரு வச்சுருக்கக்கூடிய ஒரு வியாஜம் ஒரு க ஒரு காரணம் அது ஒரு ஒரு ஒரு நடிப்பு மாதிரி வச்சுக்கலாம் அதை ஒரு ஒரு ஒரு இதாக வச்சுருந்து ராஜாக்களை லஜ்ஜையோட ஹிரியா அப்பாங்ககி அதாவது அந்த ஒரு வெட்கத்தோட கடைக்கண்ணால் பார்த்தாள் கண்ணனை பார்க்கணுமே அதுதானே முக்கியம் எங்கே வந்திருக்கான்னு தெரியலையே அப்போ அப்போ அச்சுதம் ததிருசே த ததா அச்சுதம் எந்த பகவான் தன்னுடைய பக்தர்களை தன்னை அண்டியவர்களை கைவிட மாட்டானோ அவன்தான் அப்படிப்பட்ட கிருஷ்ணனை அவள் பார்த்தாள் அப்போ அந்த கிருஷ்ணன் வந்து தேரில் ஏற விரும்பக்கூடிய அந்த ராஜகுமாரியும் அதுக்காக தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு கண்ணன் எங்கே வந்திருக்கான்னு பாரு அப்போது கேரள் ரத்தம் ஆறு ரூக்ஷன் தேர்ந்த ராஜகுமாரி அவளுக்கு விருப்பம் சத்துக்கள் விரோதிகள் அபகரித்தார் ஜகார அபகரித்தார் அப்போ அந்த கிருஷ்ணன் வந்து கருட கொடியோடு இருக்கக்கூடிய அந்த தேர்லை அவளை ஏற்றிக்கொண்டும் அவரும் ஏறி ராஜசமூகத்தை ஜெயித்து மெதுவாக பலராமன் போன்றவர்களோட நரிகள் மத்தியிலிருந்து தனது பங்க கொண்டு போகக்கூடிய சிங்கம் மாறி சென்றார் சிங்கம் மாறி போனார் வீரர்களான வீரர்கள் அபிமானம் கொண்ட ஜலாசந்தனுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஜலாசந்தனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய சத்துருக்கோள்னா அவர் அவர்கள் வந்து தங்களுடைய பராஜியம் தோல்வியும் கீர்த்தியினுடைய இது அழிவையும் பொருட்களை அவர்களால் கீர்த்தி வந்து அழிஞ்சிட பொருட்களை அவர்கள் கஷ்டம் நம்ம வந்து அஸ்மான் திக்கு நம்மளை சுடண்டா என்னடா இது விஷயம் பொறுக்க முடியாத விஷயம் அதனால இப்படி ஆத்ததன்வனாம் அதாவது வில்லாளிகள் அதாவது அம்பு விடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய பேரா போராளிகள் அவர்களாம் அப்படி நம்முடைய எசஸ்து கீர்த்தி புகழ் வந்து இப்படிப்பட்ட இடையர்களால் மான்களால் சிங்கங்களுடைய பங்கு அபகரிக்க போல் அபகரிக்கப்பட்டது அவர்கள் பக்கத்துலேருந்து மான்கள் வந்து மிருகி மிருகை மிருகின்னு சொல்லணும் கேசரநாம்பிவம் சிங்கங்களுடைய பங்கு வந்து அபகரிக்கட்டப்பாட்டு மாதிரி அவர்களால் அபகரிக்கப்பட்டாதுன்னு எப்படி சொன்னார்கள் வரமா பார்ப்போம் ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துக்கு அந்த ருக்மிணி தாயார் வெளியில் அந்த அம்பிகா கிரக இதிலேருந்து ஆலயத்திலேருந்து பவானி கிரகத்திலேருந்து வரபோதும் அவளுடைய அழகு பகவானுடைய மாயை மாறி வீரர்களை அப்படியே மயக்கராப்பில் இருக்கும் அழகான இடுப்பு பிரதேசம் குண்டலத்தால் மேலும் அழகான இருக்கக்கூடிய முகம் இளமை அழகு ஆமாம் சின்ன வயசு அழகு அப்புறம் இடுப்பில் வந்து ரத்ன மேக்கலை அதுதான் மாதிரி அவருடைய மா அழகான மார் அழகான சரீர அவயவங்கள் கூந்தலுடைய மதிப்பால் தயங்கி இருக்கக்கூடிய பார்வை பழம பரிசுத்தமான புன்னகை கோவை போல சிவந்த உதடு அதனுடைய அந்த இதில் பிரகாசத்தில் முல்லை முட்டு மாதிரி பற்கள் வரிசையாக இருக்குது அப்படி செவந்து இருக்கக்கூடிய நிலையில் அப்படி சதங்க சப்தம் காலில் போட்டு சிலம்பு கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் போடுறாப்பில் கொஞ்சம் ராப்பில் சத்தம் அழகான அன்னப்புறவை மாதிரி மல்லாக நடந்து வரக்கூடிய அவளை பார்த்தையும் இருக்கக்கூடிய அவளுடைய இந்த இதை பார்த்து அந்த பார்வையை பார்த்து மாவீரர்கள் எல்லாரும் அப்படியே ஆசையால் அப்படியே மனசெல்லாம் மயங்கி போய் மயங்கி இருந்தார்கள் தேவியினுடைய ஆலய யாத்திரைங்கிற வியாஜத்தில் தேவியினுடைய பூஜை ஆராதனை ஆலய யாத்திரைங்கிற வியாஜத்தில் கிருஷ்ணன்ட்ட தன்னுடைய சரீர அழகன் பொலிவு அதை அர்ப்பணம் செய்யக்கூடிய ருக்மணியை பார்த்த ராஜாக்கள்லாம் அவ்வளவு பெருமிதம் கொண்ட புன்சிருப்பியும் வெட்கமான பார்வையும் பார்த்தும் மனசை பறி கொடுத்தும் எல்லாம் ஆயுதங்கள்லாம் கையை போட்டு யானையிலேருந்து தேர்களிலேருந்து குதிரையிலேருந்து அப்படியே கீழே தொப்பு தொப்புன்னு விழுந்தாங்க மேலே பார்ப்பும்